நல்ல சொற்களையும் அளவாக பேசுதல் மெளனத்தின் இரண்டாவது படி அளவாக பேசுகின்ற நல்ல சொற்களையும் விட்டுவிடுதல் மௌனத்தின் மூன்றாவது படி அது ஞானத்தினால் வரும் மௌனம் என்பது ஞான என்பது பெரியோர் வாக்கு அன்பாகப் பேசுக நல்லதையே பேசுக உண்மையையே பேசுக நன்மையையே பேசுக இதமாகப் பேசுக கனிவாகப் பேசுக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 திருக்குறள் முன்னூற்றி எண்பத்தி ஆறு இறைமாட்சி அதிகாரம் மனத்தின் கண் உவகையை வெளிப்படுத்தவாகிய இனிய சொற்களை சொல்லுதல் என்கிறார் பரிமேலழகர் அதாவது மனத்தின் கண் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற இனிய சொற்களை சொல்லுதல் என்று அர்த்தம் வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் முன்னூற்றி நாலாவது நகையும் உவகையும் கொல்லும் பகையும் உழவோ பிற அதாவது காட்டிலும் அதாவது கோபத்தை காட்டிலும் பகை வேறு என்ன இருக்கிறது நம்முடைய முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடக்கூடிய தன்மை இருக்கிறது எனவே நம்மிடத்திலிருந்து தோன்றும் சினம் நமக்கே பகை நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய முகமலர்ச்சிக்கும் அகமலர்ச்சிக்கும் பகையாக இருக்கிறது என்பது இதனுடைய பொருள்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 இன்பம் தரும் சொற்களை குறித்திருக்கிறது இந்த இனியவை கூறல் என்பது விருந்தோம்பலுக்கு பிறகு அதிகாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அன்புடைமையை அருளி திருவள்ளுவர் பிறகு விருந்தோம்பலை சொல்லி பிறகு இனியவை கூறல் என்று சொல்லியிருப்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இனியவை கூறல் என்கின்ற அதிகாரத்திலிருந்து குரட்பாக்களை எல்லாம் முறையே படித்து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 முறைப்படுத்தி நமக்கு உபதேசம் செய்கிறார் பெருமான். அவற்றை தொடர்ந்து நாம் கற்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்